நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் 27. ஏழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து நாராயண தாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மகாத்மா காந்தியின் நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ரஷ்ய நாடு சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட உள்ளது இரண்டு சர்வதேச தொண்டு தினம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது மூன்று ஈட் ரைட் இந்தியா இயக்கத்தை டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கினார் இனி இன்றைய பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ரஷ்யாவின் தூர கிழக்கு பிராந்தியத்திற்கான வளர்ச்சிக்கு இந்தியா எத்தனை டாலர்கள் கடன் வழங்குவதாக அறிவித்துள்ளது இரண்டு இந்திய தொழில்நுட்ப தொடக்க நிலைகளுக்கு நிதி நிதியளிக்க எந்த நாடு ஆர்வமாக உள்ளது மூன்று சியோல் பாதுகாப்பு உரையாடல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான கருப்பொருள் என்ன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்